நீர் தடுத்துக் கொள் உன் வீடு விசாலமாக இருக்கட்டும் உன் தவறுகளை நினைவு கூர்ந்து அழுவீராக என்று நபி சொல்லு அலிஹு வல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஆறு இது ஹசன் என திருமதியுமாம் கூறுகிறார்கள்